அடுத்ததாக ஒரு ஸ் இதுல அம்பாளுடைய அழகன் சொன்னேன் பார்த்தோம் அந்த அம்பாளுடைய கடக்கன் பார்வை யாரு மேல விளர்தோ அவனுடைய நிலை இங்க சொல்ற சர்வேந்திரியான நயனம் பிரதானம் எல்லா புலன்களுக்கும் எது ரொம்ப முக்கியமானது கண் அழகுக்கு எது சார் முக்கியமானது கண் இது எது எப்படி இருந்தாலும் சரி கண்ணு அழகா இருக்கணும் ராமனை சொல்லும் பொழுது தீர்காந்த நயனா அவரது காது வரைக்கும் கண்ணு இருக்கான் அவளவு நீளமா இருந்தது அப்படிங்கிற அது ஒரு அழகு ஆனா அது மாதிரி பொம்மைல பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனா சாதாரணமாக நம்ம கண்ணை விட கொஞ்சம் நீளமா இருக்கிறவர் ரத்தாந்த கண்கள் நுடியில கொஞ்சம் சிவப்பா இருக்கணும் அதெல்லாம் சாமுத்திரிக்கலட்சணம் அப்படியெல்லாம் இருக்கமே ஏன்னா அந்த அவளை பார்த்த மாத்தன நமக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும் ஒரு மனுஷன் நிஜமாக அழகா இருக்குன்னு சொன்னா எப்படி அவளை பார்த்ததுமே நமக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு தோணும் மரியாதையை கேட்டு வாங்க விடாது தானா வரணும் நீங்க அந்த அளவுக்கு வளரணும் அப்பதான் நாலு பேர் உங்களை ஓ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வளரணும் அது எப்படி வரும் பகவதத்தினால்தான் வரும் அப்படி இதுவரைக்கும் ஒரு அழக பத்தி பேசணும் அந்த அழகுக்கு இருப்பிடம் எங்கே கண்ணு இது நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும் வெக்கம் எங்க சார் இருக்கணும் வெக்கம் எங்க இருக்க குழந்தை வெக்கப்படுறதுன்னு சொன்னாரு எங்க வைக்கப்படுறது கண்கள் தான் அந்த குழந்தை உங்களை பாக்குறதுக்கு கஷ்டப்படுறது வேற என்ன பண்ண கண்ணை மூடிட்டு ஓடி போடுறது அப்ப என்ன இருக்கு வெக்கம் எங்க இருக்கு ஆக்சுவலா யோஜனை பண் இதுதான் கிளாஸ்க்கு வந்தா தான் தெரியும் வெக்கம் எங்க இருக்கு பஸ் தான் எங்க இருக்க கண்கள்லதான் இருக்கு ஆயால்தான் வெக்கப்படுறவா நேரம் உங்களை பார்க்க மாட்டேன் இது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன சில பேர் கேட்டுருவான இது பரத நாட்டிய சாஸ்திரத்துல தெரியுது நாட்டிய சாஸ்திரத்துல வெக்கத்தை எப்படி அபிநயம் பண்ணி காமிக்கணும் வெக்கம் இருக்குன்னு சொல்ற அந்த வெக்கப்படணும் அது வெக்கப்படுறத அந்த டான்ஸ் பண்ற அந்த அம்மா வந்து இப்ப காட்டணும் எப்படி கண்களை கீழே கொண்டு பூமியை தரையை கட்டதால கீரிண்டு இப்படி ஏன் பண்ணணும் அதுக்கெல்லாம் முதிரைகள்லாம் சொல்லி வச்சிருக்கேன் பரதநாட்டியம் செலுத்த அவர் சொல்லாத விஷயம் கிடையவே கிடையாது அந்த நாட்டிய பாரதியின்னு இருக்க அத முக்கியமா படிக்கணும் நம்ம மனசில் இருக்கக்கூடியதா அந்த இமோஷன்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது அவர் தெரியிருக்கார் பக்தி ரசத்தை எப்படி சொல்றது ஒருவன் பக்தியா இருக்கும் பொழுது அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும் கோபமா இருக்கும் பொழுது அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும் அத்தனை ரசத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கார் ராமன் ஆனா என்ன பண்ணிட்டார் மறைச்சு வச்சுட்டார் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய நான் எண்ணங்கள் வேற யாருக்கும் தெரிய விடாம பண்ணி விட்டாரோ அதான் அவருக்கு ஜீரோதார்த்த நாயகன் பேர் அவர் மனசுக்கு என்ன நினைச்சுட்டு இருக்காங்க தெரியப்படாது அதான் அந்த ராஜா அவருடைய கௌரவம் உள்ளூரை பார்க்கறதுக்கு திரிச்சுட்டு இருப்பார் உள்ளூட அப்படியே அந்த துக்கம் பொங்கிட்டு இருக்கும் அதே போலயே வெளியில கோபமா இருக்கார் உள்ளூரு கருணையா இருக்கும் உங்களிடத்துல என்ன இவ்வளவு தப்பு பண்ணினாரேன்னு கோபம் வரல இருந்தாலும் அனுகிரகம் பண்ணும் பொழுது க்ஷமா இருக்கும் அப்படி அந்த கண்கள் இருக்கக்கூடியதான அந்த பார்வை உபயோகம் இல்லாத நிலையில் இருந்த போதிலும் கிழமனாயிட்டார் கொஞ்சம் கூட உடம்புல சக்தியே கிடையாது என்னம் பார்க்கறதுக்கே ஒரு தரம் பார்த்தா இன்னொரு தரம் அப்படிப்பட்டதான் ஒரு கிழவனர் நடக்க முடியாதவர் அழகற்றவர் அவரையும் அம்பாண்டிய அவர் மேல அம்பாண்டிய பார்வை பட்ட கணத்தில் என்ன ஆச்சு அந்த தலை முடியல அத அவுர்ந்து போய் குஜக மேலாக்கெல்லாம் கீழே திருச்சா வஸ்திரங்கள்லாம் சிதிலமா போனாலும் ஆத்தக்காரர் அழகா இருக்கணும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு ஸ்திரீகள் அது என்ன கன்யா வரையத்தே ரூபம் சாதாரணமாக ஒரு மாப்பிள்ளை இருக்காரு அந்த மாப்பிள்ளைய ஒவ்வொருத்தரும் எப்படி கன்யா வரைய தேரும் நம்ம ஆத்துக்கார அழகா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணப்பாடும் எதிர்பார்ப்பா தெரியுமா கடைசி வரைக்கும் சாப்பாடு போடுவாடா வேற என்ன ஒண்ணும் நம்ம ஆத்த குழந்தை சௌக்கியமா இருக்கணும் கஷ்டப்படப்படாது பணத்துக்கு கஷ்டப்படப்படாது வேற ஒண்ணும் இல்ல சாப்பாடு என்னென்ன கிடைக்கணும் வஸ்திரம் கழிவணும் ஏதோ நான் ஆபரணம் பண்ணும் அவ்வளவுதான் அம்மா எதிர்பார்ப்பு அப்பா என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா என்ன பண்ற இந்த பந்துக்கள் குலத்தை பாப்பாளம் இவாளுக்கு பிறக்க கூடியதான குழந்தை அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணக்கூடியதானது ஒருவாழ சாப்பாடு அப்படிங்கிற விவகாரம் தான் எல்லாரை விட எதிர்பார்க்கறது அப்படி இந்த கிழவனாரா இருந்த போதிலும் இவரு பின்னால யுவதைகள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஓடுறாடா மனுஷ நல்லவே இல்லை சார் சௌந்தரர்கள் அதை சொல்லிவிடு கடை இது ஒருவேளை உங்க பின்னால நூறு ஸ்திரீகள் வந்த உங்க கதை என்னன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும் இது ஒரு பலமா இதுவும் பலம்னு சொல்லணும் இதுவும்லம்ன எல்லோராலையும் நேசிக்கக்கூடியதான ஒரு அழகு கிடைக்கிறது அது ஒரு சாதாரணமான பலம் ஆனா ஆக்சுவலா இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பலம் ரகசியமாக ஒன்று நரம் வருஷியம்சம் நயன விதம் நர்மசுடம் தவா பாங்காலோகே பதிதமனு வயசானவரா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு அழகு இல்லாமதாவட்டும் ஜடனாக இருக்கட்டும் சொன்னாலும் இருக்கட்டும் என்ன அவருக்கு பின்னால பதித்தி நூற்று கணக்காக பின்னால ஓடுகிறார் யாருன்னு பெண்கள் எந்த பெண்கள் தெரியுமோ உபனிஷத்து அம்பாளுடைய பார்வை யார் மேல விழுந்ததோ அவளுக்கு அந்த உபனிஷத்துகள் அர்த்தத்தை சொல்றேன் என்னுடைய அர்த்தத்தை சொல்றேன்னு பின்னால ஓடி வர்றான் எப்படி கடத் அந்த உபனிஷத்து இருக்கக்கூடியதான மங்கள ஸ்லோகங்கள் சிறப்பான ஆத்ம தத்துவம் இருக்கப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை பிரித்து காட்டி உபநிடத்துகள்ல ஆத்மதத்துவம் நிகூடமாக ரகசியமாக இருக்கு அந்த தத்துவ செய்ய பிரம்மாஷ்மி எனக்கூடியதான வாக்கியங்கள்ல மறைஞ்சு இருக்கு அந்த மறைஞ்சு இருக்கக்கூடியதான அந்த தத்துவம் வெளிப்படுகிறது அவளுக்கு மற்றவர்கள்லாம் உபநிலத்தை படிக்கணும் ரசிக்கணும் மனநம் பண்ணணும் நிதி ஜியாதனம் பண்ணணும் இவாளுக்கு வேண்டாம் அம்பாளுடைய கடாட்சம் இருந்தால் தானா புரிய அடுத்த இருக்கக்கூடியதான கடினமான பாகங்கள் அர்த்தம் தெரியாததான பாகங்கள் அவைகள்லாம் தானா தெரியலாம் அதில் இருக்கக்கூடியதான தத்துவங்கள் திருஷ்டாந்தங்கள் எத்தனையோ திருஷ்டாந்தங்கள் முடிச்சுகள்லாம் இருக்கு இது இப்படியா அப்படியா அவைகள்லாம் அந்த முடிச்சுகள்லாம் தானா வந்து போறது வீகில் கோலா யுவதையா மேல இருக்கக்கூடியதான அஜானம் போய் தெளிவாக ஏற்பட்டுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அம்சங்கள் ரொம்ப கடினமான அம்சங்கள் யாராலையும் அதை பிரித்து பார்க்க முடியாதான அம்சங்கள் அது அம்பாட்டிய அனுகிரகத்தினால்தான் வரும் வேற சாதாரணமாக வராது ஸ்ருதி சீமந்தத்தின் தூரி வேத மாதாக்கள்னா அம்பாளுடைய காலில் வந்து அப்படி அந்த அர்த்தம் நமக்கு பாதிக்கிறதே கட்டோம் குருமுகமாக பாதிக்கிறது பன்னெண்டு வருடம் பதினஞ்சு வருடம் அதுக்காக மெனக்கட்டணும் மெனக்கட்டாலும் மறந்து போயிடும் நம்ம சொல்லிட்டு இருக்கும் எது தினந்தோறும் வேற எதை பண்ணினாலும் பண்ணாத போனாலும் தின தோறும் கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிங்கோன்னு என்ன சார் ஏமாறாத பதிமூணு தரம் சொல்லி இருக்கு தைத்தடி ஒப்பதில் இதேதான் என்ன சுவாமி இத்தனை தரம் சொல்லிட்டு இருக்கேன் ஐயா அது ரொம்ப முக்கியம் மீதி விட்டாலும் ஒரு நாளைக்கு சாப்பாடு ஒன்னும் பரவாயில்லை அது ஒண்ணும் பிராணம் போயிடாது ஒரு நாளைக்கு வேதம் படிக்கலன்னா மறந்து போயிடுமா ஆம்னாயோகேன வித்யாம் பிரதி சிலாமிங்கள் வேதங்களை எந்த அம்பாளுடைய அனுகிரகமோ கடைச இருக்க அதை விடப்படாது அப்படிங்கிற சாஸ்திரங்கள் அப்படி அந்த ஆத்ம தத்துவம் நமக்கு புரியணுமே என அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் முடியும் ஆனா தான் உபனிஷத் வடிகள் மனிதர்கள்லாம் உபனிஷத்து பின்தொடங்கி வரதான் வேத வேத்யா சர்வோபனிஷ துர்கியாத்மிகா எல்லா உபனிடத்துகளும் அம்பாடத்தான் சொல்றது அதோட மட்டும் இல்ல சாந்தியதி தகல ஆத்மிகா நீங்க சாந்தி வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் மனசுல கவலை தெரியும் கவலை வச்சுன்னா சாந்தி ஆனா அந்த சாந்திக்கு மேல இன்னொரு நிலை இருக்கு சாந்தியதீ மறுபடியும் மனசு கொந்தளிப்பு வராததான ஒரு நிலை அப்பப்ப டெம்பரரியா சாந்தி நமக்கும் வரும் ஆனா அந்த சாந்தியில மறுபடியும் துக்கம் வராதான ஒரு சாந்தி அப்படி பர்மனெண்டா இருக்கக்கூடியதா அந்த கலை இருக்க பாத்தீங்களா அது அம்பாண்டிய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும் அத நம்ம அந்த தத்துவம் நமக்கு புரியிடுமையானால் வேதாந்த தத்துவம் நமக்கு புரியுமையானால் உபனிஷத்துகளை நாமெல்லாம் எல்லா உபரிஷத்துக்கும் சொல்லிக் கொடுக்க ஆச்சாரியாலே பிரசித்தமான ஒரு பத்து மணிக்கு தான் பாட்சி பண்ணல வீதியெல்லாம் சிலது பண்ணியிருக்க சுவேதாசோதரூப நிலை நிருசிம்ம மீதி எத்தனையோ உபநூத்தி எட்டு உபநிலத்துல இருக்கு அதான் சதசஹா அனுபட்டார் அந்த நூறுங்கிறதுக்கு என்ன அத்தனை உபநிலத்துகளும் பின்னால வர்ற ஒரு தரம் நீங்க அப்பாட்டி அனுகிரகம் மேலப்படுமையா களத் திருத்தது அதோட மட்டும் இல்ல குஷகலச விஸ்வஸ்த விஜயாக இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த தத்துவமும் நமக்கு புரியும் உபனிஷத்துக்கு அர்த்தம் சொல்லி பண்ணலாம் உபநிஷத்துக்குள்ள என்ன தத்துவம் நான் தெரிகிறோம் என்ன சொல்ல வந்தது உபனிஷத்து அதை எப்படி சொல்றத அதெல்லாம் நமக்கு அம்பாட்டி அனுகிரகம் ஈஸ்வர அனுகிரகத்தை வரணும் கிடைக்குமே சேர் வேறு ஒன்றும் இல்லை என்கிறது இந்த விசேஷமாக சொல்றது இந்த ஸ்லோகத்தை திருமதுரம் பால் தயிர் அதுக்கு கொஞ்சம் நெய் போட்டு தேனையும் சேர்த்து நைவேத்தியம் பண்ண அல்லது வாழப்படுத்தும் நைவேத்தியம் பண்ணினோமையான லோகம் முழுக்க உங்களுக்கு வசமா மறுபடிய பாட்டு அப்படிப்பட்டதான அழகான ஒரு ஸ்வரூபம் குஜக வித்தையாடியாச்சோ விகலி தோலா யுவய அடச்ச